வணக்கம் லட்சினியின் ஆயிரத்தி எழுபத்தி மே நான்கு இரண்டாயிரத்தி சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகி சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் ஆரம்பித்தனர் தமிழக செய்திகள் தமிழகத்தில் கோடை உக்கிரத்தை காட்டினாலும் பல இடங்களில் கோடை பெய்து வருகிறது திண்டுக்கலில் நேற்று முன்தினம் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக மாநில தகவல் உரிமை ஆணையர் ஷீலா பிரியா ஐஏஎஸ் இன்று ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது காவிரி வழக்கு விசாரணையில் தமிழகத்திற்கு மே மாதம் திறக்க வேண்டிய தண்ணீர் அளவு குறித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு நான்கு டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடகாவிற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது கருப்பு பணச் சட்டத்தின் கீழ் வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக மின் தேவை பதினைந்தாயிரத்தி ஐநூறு மெகாவாட்டாக அதிகரித்துள்ளதால் மின் கொள்முதலை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் மின் ஏற்பட்டுள்ளது மே ஐந்தாம் தேதி முப்பத்தி ஐந்தாவது வணிகர் தின மாநாட்டில் பால் முகவர்கள் கலந்து கொள்ள இருப்பதால் அன்றைய தினத்தில் தமிழகத்தில் பால் தட்டுப்பாடு ஏற்படும் என்று பால் முகவர்கள் சங்கம் அறிக்கை தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் பாரத ஸ்டேட் வங்கியில் இரண்டாயிரம் ப்ரொபஷனரி அதிகாரி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதற்கு தகுதியும் அனுபவமும் உள்ள இந்திய இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்திய ரயில்வேயின் கீழ் செயல்பட்டு வரும் துணை நிறுவனமான கொங்கன் ரயில்வே கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள 113 பதிமூன்று ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் கார்டு அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் சீனியர் கிளர்க் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பின் தொடர்பாளரின் நிறைவேற்ற தங்க நேரத்திலான மாளிகையை பரிசீலித்துள்ளார் கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது நாட்களே உள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது ரயில் கழிப்பறையிலிருந்து டீ தயாரிக்க தண்ணீர் எடுத்தது தொடர்பான விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கணினி தலைநகராக பெங்களூருவினை குற்ற தலைநகராக காங்கிரஸ் மாற்றியுள்ளதாக கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் வட இந்திய மாநிலங்களான ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட கடுமையான புழுதிப்புகள் மற்றும் இடியுடன் கூடிய மழை காரணமாக குறைந்தது 95 ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் அயல்நாட்டுச் செய்திகள் இந்தியா சீனா இடையே எல்லையில் பிரச்சனை ஏற்படுவதை தடுக்க இருநாட்டு ராணுவ தலைமையகம் இடையே ஹாட்லைன் வசதி ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களுக்கு பதிலாக பேப்பர் பாட்டிலை பிரிட்டன் விஞ்ஞானி தயாரித்துள்ளார் அமெரிக்க அதிபர் போட்டியிடுவதற்காக ட்ரம்ப் போலியான மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்ததாக அவரது முன்னாள் மருத்துவர் ஹெரால்ட் போன்ஸ்டைன் குற்றம் சாட்டியுள்ளார் கலிபோர்னியாவில் போதையுட்டுகிற பலி நிவாரண மருந்துகளை நோயாளிகளுக்கு சட்டவிரோதமாக பரிந்துரை செய்ததாக இந்திய டாக்டர் சுகதந்திர குமார் சோப்ரா கைது செய்யப்பட்டுள்ளார் இரு கொரிய அதிபர்களின் சந்திப்புக்கு பின்னர் வடகொரிய அதிபர் மீது தென்கொரிய மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன மக்களிடம் தகவல் திருட்டில் ஈடுபட்டு செய்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா என்ற நிறுவனம் மூடப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது லிபியாவில் திரிபுலி நகரில் உள்ள தேர்தல் கமிஷன் அலுவலகத்தில் நடந்த தாக்குதலில் ஏழு பேர் பலியாகினர் வணிகச் செய்திகள் ஸ்மார்ட் தயாரிப்பு மற்றும் விற்பனையில் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கு சவால் விடும் ஜியோமி ஹாங்காங் பங்கு சந்தையில் விண்ணப்பம் அளித்துள்ளது மிகப்பெரிய இருசக்கர வாகன நிறுவனமான ஹீரோ மோட்டோ கார்பின் உயர் அந்நிய செலவு சந்தையில் அமெரிக்க உயர்வுடன் காணப்படுகிறது அமெரிக்க டாலரை அதிகம் விற்பனை செய்வதால் இந்திய ரூபாய் மதிப்பில் உயர்வு ஏற்பட்டுள்ளது ஸ்பெக்ட்ரம் கட்டணங்கள் உள்ளிட்ட வரிகளை குறைப்பதற்காகவும் தொலைத்தொடர்பு துறையின் கடனை குறைப்பதற்காகவும் புதிய தொலைத்தொடர்பு கொள்கை வரைவு வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாட்டு செய்தால் உடுமலையில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டிகள் மே எட்டாம் தேதி தொடங்கி பதினோராம் தேதி வரை நடைபெற உள்ளது தொடரில் வெல்ல வேண்டும் என்பதற்காக பகலிரவு டெஸ்ட் போட்டிகள் பங்கேற்பதில் இந்தியா தயக்கம் காட்டுகிறது என கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கூறியுள்ளது காமன்வெல்த் போட்டிகளை விட ஆசிய போட்டிகள் கடினமாக இருக்கும் என தடகள வீரர் நீரஜ் சோப்ரா கூறியுள்ளார் ஜூனியர் என்பிஏ குடைப்பந்து உலக சாம்பியன் போட்டியில் இரண்டு இந்திய அணிகள் கலந்து கொள்கின்றன இத்திரை நன்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன புது அருவி குவியல் நித்தம் தினம் ஒரு ஒருநிமிட யோசனை போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நச்சினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்